வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு முற்றிலும் உள்ளூர் மக்களை கொண்ட முதலாவது ஆங்கில செமினரி கொழும்பில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜேம்ஸ் அவர்கள் கூடைப்பந்தாட்டத்தை முதன் அறிமுகப்படுத்தினார் 1905 தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அலெக்சாண்டர் புஷ்கினின் கலாச்சார பழமைகளை பேணும் பொருட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் புஷ்கின் மாளிகை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செர்பிய இராணுவம் பெல்க்ரேடை மீண்டும் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜப்பானில் மிட்சுபிசி நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மன்னர் மகேந்திரா நேபாளத்தின் அரசை கலைத்துவிட்டு நாட்டின் முழு அதிகாரத்தையும் தனதாக்கி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒஹையோவில் ஒஹையோ ஆற்றிற்கு மேலே செல்லும் வெள்ளிப்பாலம் உடைந்து விழுந்ததில் நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்கள் சீன குடியரசை அங்கீகரிப்பதாகவும் தைவானுடனான உறவுகளை துண்டிப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டர் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இணைய உலாவி நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ஒன்று வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈழத் தமிழருக்கு ஆதரவு தெரிவித்து திருச்சியில் அப்துல் ரவூப் என்பவர் தீக்குளித்து இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்கிழக்கு ஆசியாவை அணு ஆயுதமற்ற பகுதியாக அறிவிக்கும் உடன்படிக்கை பாங்காக்கில் கையெழுத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பீசாவின் சாயும் கோபுரம் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத்தின் வெனிரா ஏழு விண்கலம் வெள்ளிக்கோளில் மெதுவாக தரையிறங்கியது வெள்ளிக்கோளில் தரையிறங்கிய முதலாவது விண்கலம் இதுவாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் குஸ்டவ் ஈஃபுல் ஈஃபுல் கோபுரத்தை வடிவமைத்த பிரான்ஸ் கட்டிடக்கலைஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு ஹென்ரி பெக்கரல் நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸு இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு திருப்பாம்புரம் நடராஜம் பிள்ளை தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி ஆண்டு நீலகண்ட ஸ்ரீராம் அடையாறு பிரம்மஞான சபையின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரங்கநாதானந்தர் இந்திய மதகுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு க ஸ்ரீஸ்ரீ தமிழக எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாப்பு ஆந்திர இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோனா கந்தசாமி தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகிபை பாலிசை கோ தமிழக எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு வினு சக்கரவர்த்தி தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இ சரவண பவன் இலங்கை அரசியல்வாதி ஊடகவியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வல்லபாய் பட்டேல் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொட்டி ஸ்ரீராமுலு இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு பாலசுந்தரம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வால்ட் டிஸ்னி அமெரிக்க இயக்குநர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ப ராமூர்த்தி இந்திய இடதுசாரி அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எஸ் வி ஆர் கணபதி பிள்ளை இலங்கை மெல்லிசை திரைப்பட பின்னணி பாடகர் இந்நாளின் சிறப்புகள் பன்னாட்டு தேயிலை தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே